வணக்கம் நேயர்களி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் முதல் தடவையாக வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் அரபிக்கடலின் குஜராத் கடற்கரையோட பகுதியான தண்டியில் உப்பு சட்டத்தை மீறி உப்பை கையிலே அள்ளி எடுத்து வந்து தனது இருநூற்றி மைல் நடைப்பயணத்தை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானிய போர்க்கப்பல்கள் இலங்கையை தாக்கின இரண்டு பிரிட்டிஷ் கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யூகோஸ்லோவியாவினுள் சோவியத் படைகள் தற்காலிகமாக நுழைவதற்கு அந்நாட்டு அதிபர் ஜோசப் டீட்டோ அவர்கள் சோவியத் ஒன்றியத்துடன் உடன்பாடு செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டனின் பிரதமர் பதவியிலிருந்து வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஃபிடெல் கேஸ்ட்ரோ கியூபாவின் அதிபருடன் போரை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பூட்டான் பிரதமர் ஜிக்மி டோர்ஜி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையில் சினிமாவோ பண்டார நாயக்க அரசுக்கு எதிராக ஜனதா விமுக்தி சேர்ந்தவர்கள் நாட்டின் தென்பகுதிகளில் ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மக்கள் சீன குடியரசில் தியான்மன் சதுக்கத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்ட நிகழ்வு இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அகாஷி கைக்கியோ எனப்படும் உலகின் மிகப்பெரிய தொங்கு பாலம் ஜப்பானில் 3.8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் அமைக்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜெகஜீவன் ராம் இந்தியாவின் நான்காவது துணை பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆர்த்தர் ஹெய்லி ஆங்கிலேய கனடிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு க கைலாசபதி இலங்கை திறன் மற்றும் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு க்ளோரியா அரோயா பிலிப்பைன்ஸின் பதினான்காவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வசந்த விக்ரமதுங்க இலங்கை ஊடகவியலாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராம அழகப்ப செட்டியார் இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆனந்த சமரகோன் சிங்கள இசைக்கலைஞர் பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஷாங் ஹை ஸெக் குடியரசின் முதல் அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹாவர்ட் ஹியூஸ் அமெரிக்க பொறியியலாளர் அமெரிக்க பொறியாளர் மற்றும் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாம் வால்டன் அமெரிக்க தொழிலதிபர் வால்மார்ட் நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு திவ்யா பாரதி இந்திய நடிகை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சால்டன் ஹெஸ்டன் அமெரிக்க நடிகர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே